தேவண்ட மகாபுரஷம் உள்ள நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக எந்தவொரு மனிதனும் இச்சையில் விடுபட வேண்டும் இச்சை பாவத்தையும் பாவமானது மரணத்தையும் கொண்டு வருகின்றது இச்சையினால் உண்டாகும் பாவமானது தங்களுக்கு வரவிருக்கும் ஆசீர்வாதத்தை தடை செய்கின்றது யம் என்னும்படி செய்தல் உண்டாகும் இச்சை உண்டாகும் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்பது பற்றி வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது புதிய சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டர் அவர்கள் தேவ செய்து யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் நான் இந்த வாரத்தின் முதல் நாள் ஐந்து வருஷத்தின் நாளிலும் தேவனுடைய திருப்பாதம் கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் அமையோருக்கு முழு நல்ல கருவைக்காக நான் கத்தரை சோதரிக்கிறேன் சில இலையா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பூ மகாபரிய மேன்மைக்குரியது இந்த ரட்சிப்பு பூரணப்பட நாம் பயத்தோடு எப்பொழுது நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு நமக்கு சொல்லுகின்றது இந்த ரட்சிப்பை பற்றி உன்னதமான நிலையில் இருந்தவர்களும் காலகாலங்களிலே அவைகளிலே குறை போட்டு போனதுடைய காரணம் என்ன தேவ நமக்கு வாக்கள் இருக்கிற காரியத்தை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய காரியங்களில் சிலவற்றை நாம் இன்று பார்க்க போகிறோம் ஹலே லோய்யா ஹலேயா ஆனப்படினால சாத்தானுடைய தந்திரம் என்ன என்றால் அதாவது தேவனுடைய மகிமையான பொக்கிசத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் உள்ள மாயான இச்சைகளை காண்பித்து அவைகளை அவர்களுக்குள்ளே உட்புக செய்து அவர்களை அதில் தோல்விடைய செய்கிறதை நாம் காலகாலங்களில் அறிந்து கொண்டு வருகின்றோம் இந்த வார்த்தையை நூறு பேசும்போது நான் மிக ஆழமாக கற்றுடைய அன்பை தியானிக்க முடியாத ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டு விட்டது அதாவது இந்த பெரிய எத்தனையோ பேர் இழந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த வேத வாக்கிய அருமையான வாழ்க்கையில பெற்றிருக்கிறது அதாவது ஒரிஜினல் உண்மையான காரியம் டூப்ளிகேட் என்று இருக்கிறது அதைத்தான் சத்து காண்பித்து இந்த உண்மையை மக்கள் அடைந்து கொள்ள விடாதபடி தடை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் அதன் அப்படினால் அவைகளுக்கு நேரம் மனதை விட்டு நான் பெரிய அமர்த்தடு அபிஷேகப்பட்டிருக்கிறோம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக வேண்டும் உபாகமத்தின் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது நாம் ஒருவர் வாசிக்கலாம் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியம் இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய வீட்டையும் நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக பாகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் பிறருக்குள்ள பிறருக்குள்ள யாதொன்றையும் இருப்பாயாக என்று தெ என்பது சாதாரணமான ஒரு காரியம்முடைய கண்களின் தேவனாய்க்கு ஆதி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கற்றலை அதுதான் பார்க்க கூடாது அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்ற கற்றலை தான் தேவன் விதித்திருந்தார் அதுல தான் மனிதன் தோல்வி அடைந்தார் என்று நாம் காணுகிறோம் இன்றும் தேவனோடு வாழுகின்ற மக்களை அதிலிருந்து பிரிப்பதற்காக அவர் செய்கிற இந்த காரியம் மாய முன்பாக கொண்டு வந்து வீழ்ச்சியடைய இச்சையினாலே ஏற்பட்ட காரியம் என்ன அதாவது பன்னிரண்டு குமாரர்களே இருந்தார்கள் மூத்த பேர் ரூபன் என்று நாம் காணுகிறோம் இந்த ரூபன் அதாவது தன்னுடைய தகப்பனுடைய மர்மனையாட்டியை இச்சித்து தன்னை கரைபடுத்தி கொண்டபடுகிறார் அவன் நான்கு விதமான போவதற்குரிய சூழலை ஏற்பட்டு விட்டது என்று நாம் காண்கிறோம் எது அதாவது பிறர் மனைவியை இச்சித்தப்படுகிறார் தன்னுடைய மன தகப்பனுடைய அவன் இச்சித்து வீழ்ச்சி அடைந்தபடுகிறார் ஆ நான்கு விதமான பதவியை அவன் இழந்தான் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது நாம் எல்லாரும் எதிர்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதாவது ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் இருக்கும்படியாக அபிஷேகப்பட்டிருக்கிறோம் மனிதர்கள் தான் ஆனால் நம்மை கத்தர் எதற்காக முச்சரித்திருக்கிறார் தேவனோடு அமர செய்ய முடியாத ஆளுகை செய்ய முடியாக வேவனுக்கு ஆச்சாரியத்துடன் செய்ய முடியாக வேவன் அழைத்து இருக்கின்றார் ஆனா அப்படினாலே பிறருக்குள்ள யாதொன்றையும் ிருப்பாயாக என்று வே சொகின்றது அதாவது முதல் பிறந்தவனுக்கு நியாய்பால் முதல் பிறந்தவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் உண்டு இரண்டு பாகங்கள் உண்டு பன்னிரண்டு பிள்ளைகளுக்கு முதல் பிறந்தவனுக்கு தனி ஒரு பாகம் உண்டு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இது ரூபன் இழந்து என்ன நாம் காணுகிறோம் இரண்டாவதாக முதல் பிறந்தவன் பிறகு ராஜாவாக அபிஷேகப்பட வேண்டும் ஆளுகை செய்ய வேண்டும் அதையும் இழந்து போய்விட்டான் மூன்றாவதாக தகப்பனுடைய அடுத்தபடியாக ஊழியர் அந்த மூத்த குமாரனுக்கு தான் உண்டு அதையும் இழந்து போய்விட்டான் இதை நாம் காணுகிறோம் நான்காவதாக அதாவது சிறவேல் பாளையம் சிறவேல் சேலை புறப்படுகின்ற நேரத்தில் யார் முன்னாலே எந்த கோத்தரம் முன்னாலே சொல்ல வேண்டும் என்று கேட்ட போது கத்தலந்து வரத்தி யூதா கோத்தரம் முன்னாலே போட்டோம் ரோபன் இழந்து போய்விட்டான் போய் விட்டான் அவன் இந்த முன்னணியில் நிற்பதற்கு சேனையை நடத்துவதற்கு அவனுக்கு வீரம் கிடையாது அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று கருத்தர் சொல்லி யூதா அனுப்பினார் யூதாவும் இந்த சிமிய இந்த ரூபனும் ஒரே பிள்ளைகள் லேயாளுடைய பிள்ளைகள் என்ன ஒரே பிள்ளைகள் தான் இந்த சோதனமாக எங்கே போய்விட்டது தேடி போய்விட்டது அதை போகிறோம் மகிமை உண்டாவதாக அருமையான பிள்ளைகளே பிறனுக்குள்ளது அவைகளை இச்சிக்காது எழுதினாலே உணர்விட்டு போய்விடும் உன்னுடைய அழைப்பு உணர் விட்டு போய்விடும் ஆண்டவர் உண்மையில் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ இழந்து போய்விட வேண்டிய சூழலை ஏற்படும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆதி ஆகமாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரைக்கும் வாசிக்கலாம் இங்கே காலம் ஆன போது என்னுடைய பன்னிரண்டு குமாரர்களையும் கூப்பிடுகின்றார் என்னுடைய பிள்ளைகளே கூடி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன என்ன சம்பவிக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் என்று அவர் அறிவித்த போது இங்கே பற்றி நாம் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் அழைத்து நாள் நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் குமாரி என் முதற் உடம்பை மாணவன் அந்த நிலை மூத்தவனுக்கு நீ தண்ணீரை போல்லை போதும் இழந்து விட்டாயே நீ ஆதாமின் சொன்னதாயிருந்தாய் உன்னை நான் மறுபடியும் அவன் அவன் அதாவது மகிமை கூறியவன் ஆராயத்தில் இருக்கும் போது பிரசுத்தமா இருக்கிறது போல நமக்கு தெரியும் ஆனால் அதுக்குரிய சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாலே காட்சி அளிக்கும் போது அது தண்ணீரை போல தளம்பி விடுகிறோமா செடியாய் நின்று நான் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன து நான் சேலைகளுக்கு முன்னால சொல்லுகிற ஒரு தலைவனா இருக்கும் முடியாக ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார் நான் இதில் ததும்பலாமா இந்த இச்சை என்கிற ரோகத்தில் நான் விடலாமா என்கிறதை சரியாக சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே இந்த நாட்களில் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் தேவனுக்காய் பிரகாசித்தவர்கள் பாவத்தை கண்டவுடனே வீழ்ச்சி அடைந்தார் சாலமனுட ஞானியார் சாலமோனுவிட ஞானியார் சாலமோன் அதில் தானே விழுந்தார் யூதாசுரன் அப்போசுரன் அல்லவா பனாசியாக இச்சையில் பெண்ணோடு ஊழிய செய்து கொண்டிருந்த தேமாவை குறித்து அப்போ பவுல் சொல்லுகின்றார் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இப்பிரபஞ்சத்தின் மேல் இச்சை வைத்து என்னை விட்டு போய்விட்டான் ஊடிய போய்விட்டான் இந்த கனமான இந்த உன்னதமான ஸ்தானத்தை விட்டு போய்விட்டான் என்று சொல்லுகிறார் அல்லவா அருமையாரு தேவ பிள்ளையுடு இச்சை இச்சை பயங்கா பயங்கரமானது கேமரா வைத்து கிளிக் பண்ணிட்டால் உடனே அங்க இருக்கிற உருவங்கள் எல்லாம் அதுக்குள்ளே பதிவாகி விடுவோம் அதே வளமாக நம்முடைய கண்ணுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கின்றது ஒன்றை பார்த்து விட்டால் உள்ளத்துல இங்க பதிவாகிவிடும் பதிவாகிவிடும் ராத்திரி தூங்கும் ஓடும் கெட்ட சோப்பனை வருது கெட்ட சோப்பனை வருதுன்னு சொல்றாங்க எப்படி தெரியுமா பகலில் சித்தவர்கள வரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுவன் போகும்போது வரதில்லையே என்று சொல்லுகின்றார் பாரு பொதுவான நிறுவனம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தில் அந்த இச்சையை பற்றி எழுதுகிறது நான் காண்பிச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிச்சு என்ன செய்யுமா இச்சை கற்பம் தரிக்குமா இச்சை விட்டுட்டு ஒன்றை படிக்கிறதுனால அல்ல இன்னொரு பழகிறதுனால உள்ளத்துல அது அப்படியே போய்விட்டதுன்னு என்ன கூடாது அங்கே கருத்தரித்து விடுமா அந்த இச்சை அவ்வளவு பெரிய பவர் இருக்கின்றது அது உள்ள கற்பம் பாவத்தை பிறப்பிக்கும் பாவத்தை பிறப்பிக்கும் உள்ளத்துல அது பதிவாகி அப்படி இருந்து பிறப்பிக்கும் போது மரணத்தை ஆத்ம வீழ்ச்சி ஏற்படுகிறது மனிதன் பாவத்தில் அதாவது பாவத்தை இச்சிக்கிறான் அந்த இச்சம் கற்பந்தரிக்கிறது அது பாவத்தை பிறப்பிக்கிற பூரணமாகும் போது மரணம் ஏற்படுகிறது ஆன்மீக மரணம் அருமையான தேவண்டு பிள்ளைகளை பிறருக்குரிய ஒன்றை இச்சையாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது சைக்கிள் அல்லவா போகிறேன் கத்திரம எந்நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் இருப்போம் ஆனால் மறுமையில நான் சைக்கிள் ஓட்ட மாட்டோம் கூடாரத்திலும் கூட இருக்க மாட்டோம் நான் மறுமையில எங்க இருப்போம் அரச மாளிகையில பொன் மாளிகையில நான் வீட்டிற்குபடியா அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அருமையான தேவடி பிள்ளைகளே அருமையால் கட்டளை வார்த்தை என்ன சொல்கிறது பிறருக்குரிய ஒன்றையும் இச்சிக்காது பிறருக்குரிய அழைப்பை எதிர்காலத்துக்குரிய வேண்டும் என்று உங்களுக்கு இன்று ஆலோசனை தரப்படுகிறது இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தையும் நம வாசிக்கலாம் இருபத்தி ஒன்று வசனம் பதினேழு சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்குண்டான ஆஸ்திகள் இரண்டு பங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் தன் தகப்பனுடைய முதற்புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது யாருக்குரியது முதற்பலன் முதற் பிறந்தவனுக்கு தான் அதாவது சுதந்திர பாகம் உண்டு அவனுக்கே கொடுக்க வேண்டும் ஒருவனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கின்றார்கள் அதில் ஒருவள் விருப்பம் உள்ளவள் ஒருவள் வெறுக்கப்படக்கூடியவள் அந்த வெறுக்கப்பட்ட பிறந்தவன் பிறந்தவன் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு அவனுக்கு தான் அதை கொடுக்க வேண்டும் சொல்ல முதல் பிறந்தவன இருந்த போதிலும் அவன் இசை பாவத்தில் அவன் வீழ்ச்சி அடைந்து போனபடியால் அவன் இழந்துவிட்டான் என்று நாம் காணுகிறோம் இந்த அதாவது சேவைகளுக்கு முன்னடக்கூடிய கொடி பிடித்து கொண்டு போகிறாவுக்கு மயிமை உண்டாவதாக இந்த யூதா என்று சொல்லப்படுகிறவன் அதாவது தேவனுடைய காரியத்துக்காக பைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் என்று நாம் காணுகின்றோம் பாருங்க அதாவது யோசேப் இடத்தில் சகோதரர்கள் சென்றிருந்த நிறுத்திட்டு நீங்களா வீட்டுக்கு போங்க வேவுகார்கள் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அவரை அழைத்து ஒரு வரைக்கும் இந்த ரூ இந்த பெண்ணை மீன் என்னோட கூட இருக்க வேண்டும் என்று சொன்ன போது இந்த யூதா எழுப்பி ஐயா நான் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன் தம்பியை விட்டு விடுங்க தம்பி போகு என்றால் எங்க அப்பா இறந்து போய்விடுவார் என்னால் யோசிப்பு என்று சொல்லப்படுகிற குமாரன் இறந்து போய்விட்டான் இந்த பெஞ்சமி அவருக்கு என்ன அடுத்தபடியாக கடைசி மகன் இவனும் இன்று இல்லை என்று சொல்லி இங்க தகவல் கிடைத்தால் அவர் உடனே இறந்து விடுவார் அன்படியால் அவனுக்கு பதிலாக நான் இருக்கிறேன் உன்மோடு கூட என்று கேட்டுக்கொண்டான் அடுத்தபடியாக சகோதரர்கள்லாம் யோசிப்பு அழைக்கும் போது இந்த சகோதரர்களுக்காக பேசினான் இந்த யோசனை குளியிலே தூக்கி போட்ட போது இப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று வழிபோக்கு வந்தவர்களிடத்தில் அவனை வித்து விடுவோம் வாழட்டும் என்று அதற்காக பரிந்து பேசினவன் இந்த யூதா என்று நாம் காணுகிறோம் ஆனப்படினாலே இவன் துணிவு கொண்டவன் தன்னுடைய படையை தன்னுடைய சன சகோதரர்களை தன்னுடைய காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரையும் இழந்து தியாகம் பண்ணி அதற்காக பாடுபட்டவன் கர்த்தர் பார்த்தார் நீ தான் இந்த சேனைக்கு முன் நடக்க வேண்டும் என்று பழக்க வேண்டும் என்று அரண்மனையில அனுபவிக்கோ இச்சைக்குரிய காரியங்கள் அங்கே இருந்தது மேற்கொண்டார் இந்த ரூபனுக்குரிய சுதந்திர யோசேப்புக்கு வந்தது என்று ஒன்ற நாடாக புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வாய்க்கு ஏறாவது ஒருவர் வாசிங்கலாம் ஒன் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வாக்கியம் ரூபன் இஸ்ரேவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்வத்திரன் ரூபன் இஸ்ரோவேலுக்கு பிறந்த முதற் சேஷ்ட புத்திரன் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினார் மஞ்சத்தை அவன் முதற் எண்ணப்படாமல் அவருடைய சேஷ புத்திர சுதந்திரம் இஸ்ரேவேலின் யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது தேவனுக்கு மஹிமண்டாவதாக யாருக்கு கொடுக்கப்பட்டது யோசேப்புக்கு யோசேப்பினுடைய குமாரருக்கு கொடுக்கப்பட்டது அவன்பாது ஒரு சபையாக இத்தனை பேர் கூடி வந்து அண்டவராக தேவரமே கவனிக்கின்றார் ஒரு வாரம் முழுவதும் உலகத்துக்குள்ளே உலகத்து மக்களோடுதான் ஐக்கியம் வைக்கின்றோம் எப்படி இருக்கின்றோம் யோசேப்பை போல எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கின்றார் இந்த யோசேப்பு அதாவது தனக்கு அந்த அரண்மனையில் வந்த அந்த இச்சைக்குரிய காரியத்தில் வீழ்ச்சி அடைந்து அந்த அரண்மனையிலே பெரியவனாக அவன் இருந்திருக்க எண்ணி வருங்களை அறிந்திருந்தான் இந்த காரியடம் கொடுப்பேன் என்றார் இந்த இச்சைக்கு நான் இடம் கொடுப்பேன் என்று சொன்னால் என்னுடைய ஸ்தானம் போய்விடும் சிறைச்சாலைக்கு போனாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி இல்லாத குற்றச்சாட்டியின் மேல் வந்தாலும் சரி நான் வந்து தேவனுடைய சுத்தத்துக்குமாராய் என்னுடைய ஆன்மீகத்தைக் கரைப்படுத்த மாட்டேன் வயராக்கிக் கொண்டவர் அதை பார்த்தார் ரூபருக்குரிய சேஷ்ட புத்திரமாக யோசேப்புக்கு போய்விட்டது யோசேப்பின் குமாரனுக்கு போய்விட்டது என்று நாம் காணுகிறோம் அடுத்த வருஷம் கூட யூதா தன் சகோதரர்களை பலத்ததுனால் ராஜபாத்திரம் அவன் சங்கத்தில் உண்டானது ஆகிய சேஷபுத்திர சுதந்திரம் யோசுவை யூதா தன்னுடைய சந்ததிகளை தன்னுடைய சகோதரனுக்குள்ளே பல பெற்றப்படுகிறார் என்ன ராஜா பத்தியாவும் யாருக்கு போயிட்டு இந்த மதர் ஆளுகைப்பவர் யோதாவுக்கு வந்து விட்டது இங்கே யோசி யோசி ஒரு தேவனுடைய பிள்ளையாக கற்பை காத்து கொண்டபடுகிறார் அவன் எகிப்துக்கே தலைவனாக மாறிவிட்டான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் கருத்தர் எதற்காக அழைத்திருக்கிறார் வெளிப்படத்துல விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கே இவ்விதமான பாட்டை பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆக்கினேன் எங்களை எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் நாங்கள் அரசாழமின்றி புதிய பாட்டை பழைய பாட்டை பாடவில்லை புதிய பாட்டை பாடினார்கள் லோகத்துல அதாவது எந்த ஒரு சூழலையும் மறலாமல் தண்ணீரை போல ததும்புறவனே தண்ணீரை போல தளர்ந்து போனவனே அதாவது எங்கே பாவம் என்று அங்கே வீழ்ச்சி அடைந்தவரே நீ பேர் நீ முதற் நீ ாதிபத்தியப்பாற்பட்டவர்கள் இச்சித்தப்படினால அதற்கு அவருடைய மனதின் ஒப்புக் கொடுத்தப்படினா அதுல அவருடைய ஆன்மீகத்தை கரைபிடிச்சு கொண்டபடினால் நான்கு விதமான பதவியும் ஒன்று விட்டு போய்விட்டது அருமையானவர்களே நம்மை உங்களை நிர்ணயிக்கத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கும் பூமி அரசாட்சி அடுத்த அரசாட்சி செய்ய நம்மை அபிஷேகித்திருக்கின்றார் அதாவது எந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி இடம் கொடுக்க கூடாது இங்கே ஒரு மனிதனை குறித்து பாருங்க ஆதி ஆகமோ இருபத்தி அதிகாரம் முப்பது முதல் சில வசனங்களை வாசிங்க இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம் யாக்கோவும் ஏசாவும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்று நாம் காணுகின்றோம் இந்த கூடாரத்தில் கூடியிருந்தான் ஏசா வேட்டைக்கு போகிறவனாக இருந்தான் இருவர் உணர்ந்திருந்தார் இவர்கள் வேட்டைக்கு போயிட்டு வரும்போது நல்ல பசியோடு வந்தான் வந்தபோது தம்பி வந்து கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார் சாதனை பெரிய ஒரு ஆகாரமும் இல்லை பிரியாணியும் இல்லை சாப்பாடும் இல்லை ஒரு சோப்பு கூளை கண்டு கொண்டிருக்கின்றார் இந்த அண்ணன் வந்து தம்பி இடத்துல எனக்கு கொஞ்சம் கூழு கொடுப்போம் இவர் என்ன சொன்னார் கூடு தருகிறேன் நீ என்ன செய்யணும் ஒரு சேஷ்ட எழுதி கொடுத்துடனும் ஒரு நேரத்து இவர் என்ன சொல்லுகிறார் நான் தான் போறேன்னு ஒரு நேரம் சாப்பிடாம இருந்த பசி ஒன்று உண்டு பசி உண்டு இந்த பசிய போக்கிக் கொள்ள இவன் வழியிலே கிடைக்கிற கூளை அற்ப காரியங்கள வீழ்ச்சி அடைந்து தன்னுடைய சஷ்டபுத்திர பாகத்தை இழந்து என்று இந்த ஏசாவை பற்றி நான் பார்க்கிறேன் வாசகை நோக்கி அதற்கு இதோ நான் சாக போகிறேன் இந்த சேசபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றால் அப்பொழுது ஆணையிட்டுக் கொடு என்றால் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு அவனுக்கு போட்டான் அப்போது குறித்து ஆரம்பம் இல்லை இதில் மனிதர்களும் அற்பமான வீழ்ச்சி அடைந்து அற்பமான ஒரு சின்ன பசியை போக்கிக் வீழ்ச்சி அடைந்து என்ன சேஷ்டபுத்திர பாயத்தை அழந்து போறாள் பின்னாலே புதிய இந்த ஏசாவை பற்றி எழுதும் அவன் அதாவது பிரயாசப்பட்டு மன நம்ம மரங்க சந்து வேண்டிக் அடையாமல் போனான் ஏசாவை போல சீர்காயம் சொல்லுகின்றது சொற்று சுகம் வீடு வாசல்கள் தகப்பனுடைய சோதரங்கள் எல்லாவற்றையும் ஒரு நேரம் கூளுக்காக இழந்து போய்விட்டார் அருமையான பெரிய வீட்டை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கிசத்தை நமக்காக வைத்திருக்கின்ற சொல்லி வைத்திருக்கிறார் அதாவது உங்களை ராஜாக்களும் ஆச்சரியும் ஆக்கப் போகிறேன் நீங்கள் இந்த பூமி அரசு அதிகாரிகள் அதிகாரிகளாக வரப்போகின்ற ரூபனை போல தண்ணீரை போல தளபுகிறவனாயிருக்காது அவைகளிலே வீழ்ச்சி அடையாது இந்த ஏசா ஒரு நேரம் கூழுக்காக இழந்து போய்விட்டான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவ என்பது அதாவது மானசீக பிரகாரமான இச்சை மாத்திரமல்ல மனிதனுக்கு எத்தனையோ வகையான இச்சைகள் இருக்கின்றது நமக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய தகப்பன் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியவர் அது வேதத்தில் அதாவது நான் அறிந்து கொண்ட உண்மையில் ரெண்டு பேர் என்ன என்றால் இந்த போவாசும் இந்த யோசேப்பும் பேடி வந்து பாவம் பற்றி து பற்றி பிடித்தது இந்த போசுடைய கால்பாட்டில் வந்து படுத்து கிடந்தது ஒரு அருமையான பரிசுத்தவாரிகள் அவர்கள் பெரிய மனிதர்களாக ஆகிவிட்டாரு மாறிவிட்டார் என்று எழுதியிருக்கிறது அருமையான தேவடி பிள்ளைகளே உங்களையும் என்ன கருத்தர் ஒரு பெரிய காரியத்திற்காக அபிஷேகித்திருக்கின்றார் ஆனால் நாம் செய்ய காரியம் என்று உலகத்தில் உள்ள அற்ப காரியங்களுக்கு மனதை பறிகொடுத்து அற்பகாரியங்களுக்காக நான் பெற்றிருக்கிற ஏற பெற்ற இந்த செல்வத்தை இழந்துவிட கூடாது ஹalleluya இழந்துவிட கூடாது என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் ஹalleluya அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்று கர்த்தருடைய வார்த்தை நம்Parameteri என்ன சொல்கிறது என்றால் பிறருக்குள்ள ஆதியீச்சிக்காதே யாக்கோபு قائத்த குலாக இந்த ஏசா ஆசபட்டு பைத்த குளே சேப்பு குளே அந்த ஒரு நேர் அவர் சொல்லுகிறான் என்னப்பா ஒரு நேர் ஆகாரம் இப்படி சொல்லுகிறாயே இருக்கலாம் இந்த காரியத்துல இப்படி எனக்கு தரலன்னா நான் சத்துருவேன் அப்படிங்கறது எத்தனை பேர் அருமையான தேவிட பிள்ளைகளுங்கிறது மகா பெரிய கோடிய ரோகம் அது ஒரு வியாதி மனிதனைக் கொண்டு வந்து அவரை சிறுமைப்படுத்தி போடும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாக்கியத்தில் இப்படிப்பட்ட முறைகேடாய் நடந்தபடினாலும் ஆண்டவர் உங்களுக்கு எதற்கு ஒப்பு இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்து என்று எழுதியிருக்கிறது வாசிங்க தேவ நபர்களே இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடு அவர்கள் மேலே உள்ள காரியங்களை படிக்க படித்திருக்கிறீர்கள் இச்சை ரோகம் வியாதிக்கு கொடுத்து அது ஒரு ரோகம் உங்களை பற்றி இச்சை அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி விழுந்து பாருங்க அவர்களுக்கு தீராத ரோகம் மனசங்கடங்கள் அவர்களுக்கு அமைதி இல்லாத நிலைமைகள் ஏற்பட்டு விடுகிறது நாம் காணுகின்றோம் அற்ப காரியங்களுக்காக எத்தனை பேர் பேய்க்கு படைக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்து சாப்பிட்டு அறிக்கை செய்வாங்க வந்து அருமையான தேர்தல் இதனால் என்ன பரிபோகம் என்று இவர்களுக்கு தெரியவில்லை இந்த சூழலில் இந்த ஆகாரத்தினால இவர்களுக்கு நீங்கள் விருப்படுகிற கொஞ்சம் தெரிந்திருக்காது தெரியும் தண்ணீரை போலே மஞ்சத்திலே முதற் புத்திரன் விசேஷ நீ அந்தாரத்தில் இருக்கூடிய நீ இப்படி கீழ்த்தனமாய் போனபடினாலே அது உன்னை விட்டு போய்விட்டது அது எங்க போய்விட்டது உன்னை தம்பிக்கு போய்விட்டது நான் மூத்த விசுவாசி ரொம்ப காலமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு பின்னால் வருகிறவர்கள் அந்த பதவி அடைந்து விடுவார்கள் எவ்வளவு காலமாக ஆட்சி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் எவ்வளவு காலமாக நான் கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னெல்லாம் செய்திருக்கிறேன் இல்லை தண்ணீரை போர் தளம் பாவத்தை கண்ட இடத்தில் வீழ்ச்சி அடைந்து விடுகிறாய் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது மனதில் ஆகிவிடுகின்றது அதை பார்க்கிறவன அதோடு பாவம் செய்துவிட்டான் சொல்லது என்றால் மக்களாக நாம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைக்கு கத்திரமே அழைத்திருக்கின்றார் இதை மனதிலே கொண்டு எந்த சூழலில் வந்தாலும் நான் யார் நான் எதற்காக அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்னை பற்றி இளவனுடைய நோக்கம் என்ன தை மட்டும்னதில் வைத்துக்கொள்ள வேண்டுமா அக்னி ஆசிரங்களை அவித்து போடத்தக்கதாக தலைச்சராவை அக்னி ஆசிரங்களை நமக்கு நேராக நமக்கு அடாத காரியங்களை வீழ்ச்சியடைய செய்ய முடியாது ஏவுகணை பண்ணுவா அப்ப என்ன பண்ணணும் தலைச்சராய இருக்கணும் அம்பு ஏது அதான் இன்றைக்கு ஹெல்மெட் ஒன்று கவர்மெண்ட் ரொம்ப அருமையான சட்டம் அருமையான சட்டம் மனிதன் கீழே விழுந்து கால்களை உடைந்து உடம்பு எங்க ஆத்திரலாம் மண்டை உடைந்து போனால் தலை உடைந்து போனால் ஒன்றும் அதற்காக போலீஸ்காரை கண்டால் வைக்கிறதும் இல்லாத நேரத்தில் தொங்க போடுகிறதும் அல்ல நம்முடைய பாதுகாப்புக்காகத்தானே அது சொல்லி இருக்கிறது வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்கள் ஒழிய கரண கண்டால் ஒரு ஊ ஊழியாரன் உங்களோட நலனு சொல்லுகிறார் இந்த தலையில தான் சத்திர தாக்குவார் தலையில தாக்குவான் அறுபடையால் சுந்தரையில தான் தாக்குவார் இங்கேதான் யோசனைகள் எல்லாம் கொடுப்பார் வெளியங்கே போக வேண்டாம் வீட்டுக்குள் இருந்து கொண்டு உலகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு சாத்தான் என்று கருவிகள் இறக்கிட்டான் சாணத்தை அளந்து போய்விடுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இச்சை ஒரு வியாதி அது ஒரு ரோகம் ஆனால் இது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அப்படி விட்டு விடுகிறார் அந்த இச்சை ரோகத்தை விட்டு விடுகிறார் அப்படியே போயின்னு அதாவது கீழலை அடைந்துகொள் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் ராஜ ராஜ ராஜ ராஜவட்சிய அபிஷேகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது உலகை ஆளக்கூடிய அந்த ஆசாத அதிகார தத்துவம் அதாவது தலைமை தத்துவம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது உலகத்தை ஆளக்கூடிய உலகத்தினுடைய அத்தனை அதிகாரங்களை கீழ்படுத்தி ஆளக்கூடிய அந்த அதிகாரத்தை கற்று நமக்கு தந்திருக்கின்றார் அந்த அபிஷேகம் தான் இப்போ நமக்கு இந்த அபிஷேகத்தை நாம் காத்துக்கொண்டு புகரணப்படும் போது அடைய போகிறோம் என்ன சொல்கிறது இரண்டாவது இச்சைக்காது அந்த இச்சை தான் அந்த ஏவுகணை அக்னி அஸ்திரமாக இருக்கிறது அதை பார்த்து அதை எண்ணினவுடனே உள்ள கிளிக் பண்ண உடனே உள்ள பதிஞ்சுக்கிறோம் பதிந்து விடும் அப்படி சொப்பனத்தில் வரும் காலையில் அதே ஞாபகத்தில் செயல்முறைக்கு அது வர ஆரம்பிக்கும் பெரும் நீங்கள் நன்றாக அதை பார்த்திருப்பீர்கள் பகலில் எங்கே பழகிறீர்களோ பகலில என்ன சொந்தோ என்ன படித்தீர்களோ என்ன கேட்டீர்களோ உள்ளத்துல பதிவாகிவிடும் நாம் இத்திரை செய்யும் போது ரயில் ஓடும் ஓடும் நமக்கு நைட்ல தெரியும் ஆனால் இதுதான் கெட்ட சொப்பனங்கள் வருவதற்குரிய அறிகுறி யா இருக்கிறது ஆனால் அப்படினால தேவனுடைய பிள்ளைகளை இச்சி என்று வேதம் சொல்லுகிறது இந்த ரூபம் தனக்கடாதகளை பிறர் மனைவியை எச்சரிக்க முடிகிறால நாலு நாலு வகையான தாரத்தை இழந்து போய்விட்டான் அதனுடைய தம்பிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறபடினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முன்னோடிகளாய் நாம் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப காலங்கள் ஆகிவிட்டது ஆனபடினால நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கின்றது நமக்கு பின்னாலே வருகிறவர்கள் காட்சிகள் காணுகிறார்கள் தரசமலை காணுகின்றார்கள் தேவ சமூகத்தில் அறிவிக்கிறார்கள் அது மூத்தவர்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குறதுக்குள்ளரிச்சல்லை உண்டு அவைகளை நாங்கள் அறிந்து கொண்டுதான் இந்த ஒழித்து செய்து கொண்டு இருக்கின்றோம் உண்மை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் மூத்தவர்கள் இளையவர்கள் என்ற யார் யார் தன்னுடைய ஆன்மாவை சரியாக காத்துக்கொள்கின்றார்களோ அவர்கள் உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டு ஒரு நாள் அந்த ஸ்தானத்துக்கு வருவார்கள் அங்கே வருவார்கள் அவர்களை காண முடியாது யார் யார் வரமாட்டார்கள் நினைக்கிறோமோ அவள் அங்கே இருப்பார்கள் பிள்ளைகளே இச்சையாதிருப்பாயாக என்ற வார்த்தைகின்றது இந்த ஆகாரத்தின் மேல இச்சை என்று அவன் விழுந்தான் இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கின்ற வார்த்தைகளா நியாயாதிபதி என்ற புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் கிதியோனை நோக்கி கிதியோனோடு யுத்தம் செய்வதற்காக ஒருவூட்ட மக்கள் போகின்றார்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் அவர்களுக்கு கிதியனுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை ஆகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராத கடவன் என்றால் அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் இறங்கி போக பண்ணினால் அப்பொழுத கருத்து கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் எவனோ அவனை தனியையும் ஊன்றி குறிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் தங்கள் கையினால் அள்ளி தங்கள் வாய்க்களுக்கு நச்சு கொண்டவர்கள் முழங்கால் ஊன்றி குறிந்தார்கள் அப்பொழுது கருத்தர் கிடையோனை நோக்கி நச்சு குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியான உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் மற்ற ஜனங்களிலோடு தங்கள் தங்கள் இடத்துக்கு போகக் கடவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கிதியோடு மீதியான ஆண்டவராய தேவர் சொன்னார் ஜனங்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இவர்களை கொண்டு யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது இவர்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல ஒரு வார்த்தை சொல்லு என்று சொன்னார் என்ன சொன்னார் பயந்த கோளை இப்படிப்பட்ட போகலாம் என்று சொல்லுடன் என்ன அதிகமா இருக்கிறார்கள் தண்ணீர் அண்டை கொண்டு போய் தண்ணீர் குடிக்க வை என்று சொன்னார் தண்ணீர் குடிக்க வைக்கும்போது மற்ற என்ன செய்வாங்க முழங்கால் போட்டு தண்ணீர் கள்ளி குடிக்கிறதுக்கு நேரம் அதாவது ஆகிவிடும் என்பதற்காக ஓடுகிற தண்ணீர்ல முழங்கால் போட்டு வாயி வைத்து குடிச்சாங்க தண்ணீர் கொண்ட உடனே அப்படி குடித்தோக்கமுடையவர்களாயிருந்தார்கள் அவர்கள் குடிக்கும் போது எதிராளி தாக்கிவிட்டால் என்ன பண்ணுவது தண்ணீரை கையில் அள்ளி நாலு பக்கமும் பார்த்து நக்கி நக்கி குடித்தார்கள் நாயை போல நக்கி குடித்தார்கள் முன்னூறு பேர் மட்டும் முன்னூறு பேரை தனியாகப் பெரிய இவர்களைக் கொண்டு மீதி அண்மையிலே புத்தகம் செய்து ஜெயத்தை நான் கட்டளை இடுவேன் என்று சொன்னார் ஹேலே லோயா ஹேலே லோய்யா அவன் பேர் பெற்றவனாயிருந்தான் அவன் சகோதரர்களுக்காக தியாகம் அணுகிறவனாயிருந்தான் அவனுடைய நோக்கமெல்லாம் அதுவாக இருந்தது அவனுக்கு அந்த ஆளுகை பவர் சேனையை வழி நடத்தக்கூடிய பவர் அவனுக்கு கிடைத்தது அருமையானவர்களே இன்றும் நம்மவர்கள் உண்டு நம்மவர்கள் உண்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் அல்லவா ஒரு பிரச்சனை என்று சொல்லிவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் முதலில் அங்கு நிற்கிறார்கள் திருச்சியில் ஒரு பிரச்சனை என்று சொல்லி இரவு பதினோரு மணிக்கு தான் மக்களுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது அன்று தேவைப்பட்டது கொஞ்சமே நம்முடைய மக்கள் வரணும் என்று அங்கே கேட்டுக்கொண்டார்கள் முடிந்தவர்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் வரலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் வரவர்கள் வரட்டும் என்று இரவில் செய்தி அறிவிக்கப்பட்டது நாங்கள் குறிக்கப்பட்ட வேலையை முடித்து விட்டு அந்த மண்டபத்துக்கு வருகிறோம் வரும்போது மண்டபம் ரொம்ப நம்ம ஆட்கள் இருக்க எனக்கே புரிய ஆச்சரியமாக இருந்தது இங்கே இருந்து இவ்வளோ தூரத்தில் இருந்து திருச்சி வரைக்கும் மக்கள் வந்து பார்த்தால் கை குழந்தை வைத்திரு மக்களும் வந்திருக்காரு அப்போ பாஸ்ட் கேட்டாங்க நீங்கள் இந்த கை குழந்தை வைத்திருக்கிறவங்களும் வந்து விட்டீங்களா என்று சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாங்க எங்கள் ஐயா நாங்கள் எப்படி வீட்டில் இருப்போம் எங்களுடைய பிள்ளைகளை விட எங்களுக்கு கட்டுரைக்காரியந்தான் முக்கியம் என்று உரைத்தார் சேலையிலூயா வேலையில அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் யுத்தத்திலே ஜெயம் பெற முடியும் அவர்கள் தான் முன்னணியிலே நிற்க தகுதி உள்ளவர்கள் என்று நாம் காணுகின்றோம் நூறு பேர் இருக்க இடத்துல ஒரு பயந்தோட இருந்தால் இவன் ஒரு சொல்லி ஒரு எல்லாம் முடியுமா இந்த காரியத்தை நம்மளால முடியுமா இது எப்படி சொன்ன உடனே அந்த பயம் பலரை தாக்கிவிடும் நிச்சயமாகவே தாக்கி விடும் பாருங்க நாலு பேருக்கு ஒரு மனுஷன் கொட்டாய் விட்டான்னா கொட்டாயி விட்டானே மற்ற சும்மா தான் இருந்திருப்பான் எல்லாருமே கொட்டாயி விடாது அப்படி வந்துவிடும் இது இயல்பு மனித இயல்பு அதேமாக பிளகரமான வார்த்தைகளை அதாவது காதலை கேட்டுவிட்டால் வீரனும் கோடை போல ஆகிவிடுவார் திரும்பி விடுவார் அவர்கள் போகச் சொல்லு என்று சொன்னார் அருமையான தேவையான பிள்ளைகளே கண்டடத்தில் வசதி இடத்துல கிடைத்தவுடனே அவைகளின் மேல் இச்சை கொண்டு வீழ்ச்சி அடைகிறவர்கள் ஆளுகைக்கு வர மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கான நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் மனிதனாய் பிறந்தவனுக்கு மனிதனாய் உலகத்தில் பிறந்தவனுக்கு எதை கண்டவுடனே ஒரு இச்சை அவனுக்கு ஏற்படுகிறது இயல்பு அது மனிதனுக்கு ஒன்பிகாரி வாக்கிய வாசிக்கிறார் ஒன்று விருந்தியர் ஒன்பது வசனம் இருபத்தி ஐந்து போராடுகிற யாரும் எல்லாவற்றிலும் இருப்பார் பந்தயத்தை பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் எப்படி இருப்பார்களா டக்கமுடையவர்கள இச்சை அதாவது மனிதநிலை உண்டு அவன் இப்படி அவளுடைய நோக்கம் என்ன அதாவது பந்தயப் பொருளை பெற வேண்டும் என்றே அவளுடைய நோக்கம் அதுல அவன் ஓடுகிறான் ஓடுகிறவன் இருக்க வேண்டிய இச்சையே அடக்க வேண்டும் சில பயிற்சி எடுப்பான் சில ஆகார முறைகள் வைத்து இறங்குவான் அதே மொதமாக பயணத்தில் இறங்குகிற தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஓட்டத்தை தடை செய்வதற்காக அதாவது நம்முடைய குறிக்கோள் நம்முடைய எதிர்பார்ப்பை தடை செய்வதற்காக சற்று பல சூழலைகளை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குவான் இவைகளில் நாம் கவனமாயிருக்க வேண்டும் ரோமன் என்னை பற்றி தாபர் சொல்லும் போது நீ முதற் பிறந்தவன் ஆனால் நீ தண்ணீரை போல ததும்பின்வன் ஆகிவிட்டாயே நீ பாவத்தில் வீழ்ச்சி அடைந்து விட்டாயே நீட கண்களின் இச்சைக்கு நீ இடம் கொடுத்து என்று புலம்புகிறது நாம் இங்கே காடுகின்றோம் அலையலோயா நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் சாது சுந்தர் சிங் சீக்கிய மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர் கடவுளுடைய மனிதனாக மாறினார் பெரிய வீட்டு பையன் அதாவது பெரிய ஐஸ்வர்யான் பெரிய பட்டதாரி இப்படிப்பட்ட இவர் பிரம்மச்சாரியாக ஆண்டவருக்கு அதனுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்து இவர் இருக்கிறார் வீட்டாரி மாற்றுவதற்கு எத்தனையோ பிரயாசப்பட்டார்கள் என்னெல்லாமா காண்பித்தார்கள் சொத்து சுகங்கள் நட்பு எல்லாவற்றையும் காண்பித்தார்கள் இவர்களான இழந்து போய்விடுவாய் பரவாயில்ல இயேசுக்கு போதும் ஒரு நாள் இவர் ஆபிசில் இருக்கிறார் அளவில் நன்றாக ஜோடித்து அலங்கரித்து அவருக்கு முன்னாலே அனுப்பினார்கள் இதில் இவருடைய மனதை மாற்றிவிடலாம் என்று எண்ணி அனுப்பினார்கள் அது போய் அங்கே அவர் அப்படியே தியானத்தில் இருக்கிறார் மூச்சு மூச்சு என்று அழுகிய சத்தம் கேட்டது அலங்கரித்து அனுப்பியிருக்கிறார்கள் அதை கேட்டதி என்ன நீங்க நேசிக்கவில்லையா அவர் கொஞ்ச நேரம் யோசித்து நான் உலகத்தில் உள்ள நேசித்துதான் இந்த நிலைக்கு இறங்கி இருக்கிறேன் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லோரும் ஏற்றுக் கொள்ள வேண்டும் பரலகத்துக்கு வர வேண்டும் ஒரு ஒரு நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்கிற இந்த நேசத்துல மருமக்கள் மேல் கொண்ட நேசத்தினால் என்னை நான் தியாகம் பண்ணி இருக்கிறேன் என்னை தியாகம் பண்ணி நான் உலகத்தை வைத்து இந்த செய்தி ஆயிருக்கிறேன் ஒன்று எனக்கு ஒரு சின்ன இருதயம் தான் உண்டு இடம் உண்டு அந்த இடத்துல இடம் கொடுத்தேன் இனிமேல் அந்த இடத்துக்குள்ள வேற யாருக்கும் இடம் இல்லை இலையா இல்லை அப்படியே அந்த சோதனை அன்றோடு முடிந்தது அருமையான தேவின்ற பிள்ளைகளை பார்க்கிறேன் யோசிக்கிறேன் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் இல்லை அப்படிப்பட்ட தியாகிகள் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட நிலையில் தம்முடையவர்கள் எழும்ப வேண்டும் இந்த சாது சுந்தர் சிங் நான் கேள்விப்பட்டேன் இந்த நாகர்கோவிலில் எந்த ஸ்ட்ரீட்னு எனக்கு சொல்ல தெரியவில்லை அந்த தெருவெளியே ஒரு நாள் வந்தாரான் வரும்போது அங்கே அந்த வீட்டில் ஒரு பைத்தியம் பிடித்தவர் அம்மா அந்த வீட்டினுடைய வெளியே அந்த ஜாலி வழியே பார்த்து கொண்டே நின்று இருக்கிறது தெரு ஒரு தெருவை பார்த்து கொண்டே நின்று இருக்கிறது கால்கையில் மாட்டி போன்ற நின்று ஒன்று பார்த்து நிற்கும் போது இவர் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி இருக்கிறார் கிராஸ் பண்ணும்போது அங்கே அந்த பேய்பிடித்த அந்த பைத்திய பாரத பொம்பளை அங்கா ஏசுரிசு போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பைத்திய நீங்கி சொஸ்தபத்தி ஆகி தெளிவாகிதாரத்தில் நடங்க வேண்டும்ங்களின் வாயை கட்டி போட்ட தேவர் நம்முடைய பக்தர்களை பக்தர் உள்ளே போனவுடனே சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டு விட்டது அல்லவா அக்கினின் உக்கரங்கள் எல்லாம் சாதாரண பிள்ளைகள விழுந்து விழுந்து எழும்புகிற வாக்கு தத்துவத்தை அல்ல அறுபடினால் அருமையான தேவடர் பிள்ளைகள பிறர்குற உள்ள ஒன்றை இச்சைக்காதே தேவன் விரும்பாத ஒன்றை இச்சைக்காதே என்று கத்துடைய வார்த்தை நம்மை பார்த்து என்று சொல்லுகின்றது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் திமுக சிறையில் இருந்து கொண்டு ஒரு கடிதம் எழுதினார் என்ன எழுதினார் திமுக இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அதாவது போய் கடவுளை ஆராதிக்கலாம் என்று பலர் சொல்லுகிறார்கள் எங்கேயும் போய் யாரோட எங்களை எங்கேயும் போய் பிரசனைகள் கேட்கலாம் என்று எண்ணுகின்ற ஆரிய அப்போ சில திமுக என்ன எழுதுகிறார் பாருங்களுக்கு நீ விலகி ஓடி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு அடையும் மயிமை உண்டாவதாக சுத்த இரு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகிறவர்கள் இவர்கள் ஆராதிக்கிற ஆராதையில் உனக்கு இந்த நாலு அனுபவங்களும் கிடைக்கும் நீ பெற்றுக் கொள்ள முடியும்படி நாடு பெற்றுக் கொள்ள முடியாது விலகி ஓடு என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அருமையான சகோதரர் சங்கர் பக்கம் அவரை அசுத்தாய் பிடித்து அவர் பிரதர்மசன் சபையை சேர்ந்தவர் அதை துரத்த முடியவில்லை பரிசுத்தாய் பெறாத மனிதர்கள் பேயை துரத்த முடியாது அல்லவா பிரதர்மசன்காரர்கள பரிசுத்தாய் கிடையாது அது பேயை துரத்த முடியாது அப்போ நம்முடைய பாஸ்ட் அங்கே அருகாம பிராஞ்சு இருக்கிறது அவரிடத்தில் கேட்டார்கள் அவர் அப்படித்தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ எனக்கு மேற்பட்ட பாஸ்டல் வருவார்கள் அப்படி நான் சொல்லுகிறேன் போகும்போது சொன்னார்கள் அழைத்து வர முடியாது சொன்ன அழைத்து வந்தார்கள் அவர் வாத்தியார் வேலை பார்த்தவர் இப்போ வேலை பார்க்க முடியல அப்போ அவர்ட்ட பாஸ்டர் தனியாக அவரை எல்லாரும் வெளியே போகும் தனியாக அவரை உட்கார வைத்து அவரோட பேசினார்கள் எப்படி வந்தது உனக்கு அப்போ நான் பர்சுத்தாதிக்காக காத்திருந்து ஜெவம் பண்ணினேன் ரூம் போய் காட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பெண்ணை வாகம் பண்ணுவதற்கு அதற்கு ஒப்பந்தம் பண்ணி தானே பரிசுதாய் பெற்றோம் அதாவது எனக்கு நான் போய்கொண்டிருக்கிற கூட்டத்தில் ஒரு லேடியை மேரேஜ் பண்ணதற்காக கேட்டு பெற்றுக்கிட்டால் இந்த காரியம் நடக்கும் வாழ்க்கைப்படலாம் என்று சொன்னார்க்காக அதை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்தாய் கேட்டேன் அதனால எனக்கு இந்த அனுபவம் உண்டாயிற்று ஆண்டோர் பரிசு கேட்டால் பரிசுத்தாய் நோக்கம் தப்பா இருக்குமானால் அது வேறு ஒரு ஆவி ஒரு இடத்துல வந்துவிடும் அறிக்கை செய்ய அறிக்கை செய்த உடனே அவர் விடுதலை பெற்றுக் கொண்டார் விடுதலை பெற்று அவர் சமாதானமாக வந்தவர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய நோக்கம் என்ன அதாவது சுத்த இருந்த பெண்ணும் கேட்டிருக்கின்றது இந்த பிரகார நீ செய்ய துணையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்படியே இன்று அதாவது எத்தனையோ நான் இப்படி ஒரு மேரேஜ்க்காக போயிருந்தேன் போன வாரத்தில் என்னுடைய ஆத்மாவில் எனமரியாத ஒரு துக்கம் என்னை ஆட்கொண்டது அது என்ன என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை அது கடவுளுக்கு தெரியும் அந்த அவருக்கு நோக்கம் நேர்மையாக இருந்தால் நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் தேவன் சரியாக நடத்துவார் சரியான பாதையில் நம்மை நடத்துவார் சரியா இல்லாவிட்டார் அதாவது சொன்னார் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி முதல்ல ஒரு இடத்துக்கு ஒரு கத்திரை ஆராதிக்க போகிறா என்று சொன்னால் உன்னோட நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும் வேறு நோக்கத்தோடு நீ அங்கே போய் கத்திரை ஆராதிக்க போகாது இப்படி போனால் இப்படி நடந்தால் இந்த காரியம் நடக்கும் என்று எண்ணி நீ செய்த நீ தெய்வீக ஆசிர்வாதத்துக்கு தூரமாகி விடுவாய் என்பதை நான் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை உங்களில் வந்து கொண்டிருக்கின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உங்களில் சிலருக்கு இது தரிசன வார்த்தையாக வருகின்றது அதப்படினால இங்கே வருகிறவர்கள் எப்படி வர வேண்டுமா அதாவது பாலித்து குரீட்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு தேவனை தொடர்ந்து கொள்ள வேண்டும் தொழுகளுடனே தொழுந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் உங்களுக்கு நாலு வகையான அனுபவமும் கிடைக்கும் கர்த்தர் உங்களை குறித்த தெய்வீக திட்டத்தை நீங்கள் அதாவது உங்களில் நிறைவேற்றி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஆளாக முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது தெரியாது எல்லாரும் வருஷம் முழுதும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு தானும் படிக்க தானே போவாருங்க ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் யார் யாருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது அதே ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கிறது நாள் யார் யாருடைய ஜீவிகம் எப்படி இருந்ததோ அதுக்குரிய அதாவது ராஜாதிபத்தியத்தை யோதாக்கு யோசியப்பு அண்ணனா இருந்தானே தம்பியா இருந்தான் அவர்கள் தான் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் உங்களையும் என்னையும் பார்த்து இன்றி கத்துடையார்த்தை சொல்லுகிறது பிறருக்கு பிறருக்குரிய யாதொன்றையும் பிறருக்குரிய யாதொன்றையும் என்று கத்துடை வார்த்தை சொல்லுகிறபடினால வார்த்த உங்களுக்கு வைக்கப்படுகிறது இரண்டாவதாக நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் இவர்கள் எல்லாம் தங்களுக்கு வைக்கப்பட்டிருந்ததானே அதில் தங்களுக்கு சுதந்திர பாகத்தை தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசாரிய அதாவது அதாவது தேவ தேவன் பிரசன்னா இடத்தில் நின்று உடைய செய்கிற ஆசாரிய பதவியை இழந்தார்கள் இழந்தோம் தேவனுக்கு மயம உண்டாவதாக இப்பொழுது ஆதி மனிதனுக்கு தேவன் கொடுத்த கற்றலை என்ன என்கிறதை நாம் இங்கே காணலாம் ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரம் ஆறு டு ஒன்பது வரைக்கும் ஒருவர் வாசிக்கிறார் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் முதல் ஒன்பது வரைக்கும் புசிப்புக்கு நல்லதும் இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தங்களுக்கு அரை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அனுபவிக்கலாம் ஆனால் இந்த நன்மையை அறியக்கூடிய கூடாது என்று சொல்லுற புசிக்க கூடாது என்றால் பார்க்கவும் கூடாது என்பது கட்டளை இந்த கட்டளை மீறி அந்த ஸ்திரீ சாத்தனால் வஞ்சிக்கப்பட்டு அதாவது போதனை தவறான இடத்துல போதனை கேட்டபடினால சத்தர் வஞ்சித்து போட்டாங்க அதனால்தான் கத்துடைய வார்த்தை ஒன்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டது திருமார்குடைய ஆலோசனை நடவலும் பாவகீட வழியில் இல்லாமலும் பரிகாசகாரம் உட்கார உட்காராமலும் கத்துடைய இரவுகளும் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கவா ோடு தொடர்பு ஏண்ட் இது ஒரு நாளிலும் நடந்த சம்பவம் இருக்காது நீண்ட நாள இந்த கடவுடைய திட்டத்துக்கு மாறாக அவளுக்கு ஆலோசனை கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒரு சாத்தான் கேட்டான் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா வருஷத்திற்கு அணியை நீங்கள் புசிக்கலாமா என்று கேட்டான் இல்லை இந்த மரத்தின் வருஷத்திற்கு அணியை புசிக்கொள் ஏன் புசித்தால் நீங்கள் சொத்து போய்கள் என்று கேட்டு சொல்லி இருக்கிறார் சாத்தான் சொன்ன பாம்பு சொன்னது இல்லை நீங்கள் தேவனை போல அவருக்கு சமமாக ஆகி விடுவீர்கள் என்பதற்காக இப்படி சொன்னான் என்று சொன்னது அவள் எட்டி பார்க்க ஆரம்பித்தாள் அதுவரைக்கும் அதை பார்க்கவில்லை அதுவரைக்கும் அதை பார்க்கவில்லை அன்று எட்டி பார்க்க ஆரம்பித்த அது இச்சைக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டாள் இச்சை உள்ளத்தில் புகுந்து விட்டது இச்சை புகுந்தவுடனே என்ன செய்தாள் பறிக்க ஆரம்பித்தாள் கணவனையும் போய்விட்டது இப்ப அதற்கு முன்னாலே அதாவது எப்பொழுது குளிர்ச்சியான வேலை வருவார் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இருவரும் இப்பொழுது ஒழிக்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் காணுகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இச்சி கத்தர் கொடுத்த கட்டளையை எப்பொழுது மனதில் வைத்து நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்த கத்தோட வார்த்தை பார்த்து சொல்கின்றது அருமையான தேவ பிள்ளைகள எதை பார்க்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதை பார்க்க கூடாது பார்த்தால் என்ன என்ன ஆகும் என்று நான் தான் ரச்சிக்கப்பட்டாகிவிட்டது பழகினால் என்ன பேசினால் என்ன அதனால் என்ன என்று எண்ணுகிறவர்கள் நிச்சயானது கற்பதரிக்க ஆரம்பித்து விடும் அது வளர ஆரம்பிக்கும் வளர்ந்து அவர்களை ஒரு நாள் ஆன்மீக மரணத்துக்கு ஆளாக்கி விடுகிறது என்று நாம் காணுகின்றோம் இப்பொழுது இந்த ஆதாமு ஏவாளுடைய நிலைமை என்ன தெய்வீக ஐக்கியத்தை இழந்தார்கள் தேவன் கொடுத்த ஆளுகை பவரை இழந்தார்கள் இத்தோட்டத்தை ஆண்டவராய் தேவன் ஆதாமுக்கு தோட்டத்தை கொடுத்து விட்டு சொல்றதை காக்கவும் அங்கே வைத்தார் இப்பொழுது பண்படுத்துகிற வேலையை போயிட்டு காக்கிற வேலையை போயிட்டு வழியை துரத்தி விட்டார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்தளை பிள்ளைகளை இச்சை என்பது அவர்களை தெய்வீக உறவு விட்டு பிரித்து விடும் என்று கத்தடி வார்த்தை சொல்கிறது விவசாய புஸ்தகத்தில் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவனை உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செல்லூட முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது மனித வளர வளர வளர வளர வளர என்ன செய்யுமா இவருடைய ஜபத்தை ஆண்டு கேட்கிறது இல்லை தேவமனப்பனால் இவருக்கு ஒருமனம் வருகின்றது உள்ளத்தில் இருக்கிற இவர்களானே அவர் மேற்கொள்கின்றது அறுபடியே மெதுரைக்கும் காட்சி தரிசனங்களை பார்த்தவர்கள் உடனே தேவருடைய அசைவாட்டத்தையும் பிரசரத்தையும் பார்த்தவர்கள் இப்படி தேவமண்டப்பனால் தூங்கி தூங்கி தூங்கி தூங்கி விழுகிறார்கள் அதாவது மக்களுக்கு அருமையான பிள்ளைகளை அந்த கனியில இச்சை கொண்டு அதை அனுபவிக்கப்படுகிறார் தெய்வீக ஐக்கியத்தை இழந்தார்கள் கூப்பிடுவதற்கு தேவனுடைய செவி அதாவது அடைபட்டு போய்விட்டது ஒரு வார்த்தைகளை கத்தர் கேட்கவில்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவைய பிள்ளைகளை நிச்சயதிருப்பாயாக அது என்று கற்றுடைய வார்த்த சொ என்று கவனமாயிருந்தால் உங்களை பற்றி தேவன் வைத்திருக்கிற போய்விடும் அந்த நன்மையான இழந்து போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் சுவாசியா தான் இருப்பீர்கள் அரைத்து தான் வருவீர்கள் ஆராதிப்பீர்கள் எல்லாம் தான் இருக்கும் ஆனால் என்ன இருக்கும் உடைத்து பார்த்தால் உள்ள ஒன்றில் அவர் வெளியே பார்த்தால் அல்ல உள்ளே பார்த்து என்ன சொல்லுகிறது கண்ணை மனதை மயக்கக்கூடிய அளவுக்கு இருந்தபடியினால் அனுபவித்து விட்டார் தெய்வீக உறவு போய்விட்டது தேவ மகிமை அவர்களை விட்டு விலகிவிட்டது அது மா தோட்டத்தை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் நாம் காணுகிறோம் கட்டளை நமக்கு தரப்பட்டிருக்கிறது அவைகளை நாம் கை கொள்ளும் வரைக்கும் நாம் காக்கப்படுகின்றோம் சொல்லி இருக்கிற காரியங்களில் நாம் கவனமாய் இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளை பாவம் செய்கிறவன் பாவம் பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான் என்று கத்துடைய சொல்லுகிறது எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கட்டும் எவ்வளவுகளாக இருக்கட்டும் ஒரு மனிதன் இந்த கண்ணின் கவர்ச்சி மனதில் விருப்பம் இவைகளை அவனை இடம் கொடுத்து விட்டானா அதற்கு அவன் அடிமையாகவே போய்விடுகிறான் நான் சின்ன பையனாக இருக்கும் பல காரியங்களை இதில் புரிந்திருக்கிறேன் பெரிய பெரிய கணத்துக்குரிய மனிதர்களெல்லாம் கணையினமாயிருக்கிறது நான் அறிவேன் கனத்துக்குரிய மனிதர்கள் எல்லாம் கன இனமாக போய்விட்டது நான் அப்படிப்பட்ட நிலையில் அனைகரை பார்த்திருக்கிறேன் இந்த இச்சை என்கிற இது அநேகரை அதாவது அவலநிலைக்குள்ளே ஆக்கி அவர்களை அடிமை அடிமைப்படுத்த ஒரு எஜமானுக்கு ஒருவன் வேலைக்காரனா இருந்தால் மணி நேரம் வேலை செய்வோம் போய்டும் அதுக்கப்புறம் இவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது இவன் சொல்றத கேட்க வேண்டியதும் இல்லை அதோடு முடிந்தது அடிமையா இருந்தால் அவர் எந்த ராத்திரி கூப்பிட்டாலும் உடனே வர வேண்டும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய வேண்டும் இதுதான் அடிமை தொழில் அந்த இஸ்ரோல் ஜனங்கள் அப்படிப்பட்ட அடிமை தொழிலுக்கு தான் இருந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் அது அப்படி நான் அறிவியான தேவெடு பிள்ளைகளை உங்களை சின்ன சின்ன சின்ன சின்ன காரியங்கள் அடிமை இந்த இச்சை என்கிற காரியத்தை ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் அது அங்கே நான் சொன்னேன் ஒரு தடவை நம்முடைய ஊழியக்காரர் ஒருவர் பாசனமாக வந்திருந்தார் அப்ப மாஸ்டர் எப்படி இருக்கீங்க ஓலிய நல்லா ஜெவம் பண்றீங்களா ஓலி எங்களுக்கு ரூம்ல எங்க அம்மா வீட்டு அம்மா சமையல் பண்றாங்க நான் அடுத்த ரூம்ல இருந்து இன்னைக்கு உபவாசம் இருந்து தேவனிடத்திலிருந்து கிருமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்து நான் அங்கே இருந்த ஜெவமணுகிறேன் இங்கேயாவது மூன்று மீன் குழம்பு வைத்து சமையல் பண்ணும்போது மீன் குழம்பு வாடப்பட்ட உபவாசமே கலஞ்சத்து மீன் குழம்பு மனம் பட்ட உடனே இனிமேல் உபவாசம் இருக்க முடியாது நம்மளால என்று உடனே எழுப்பி போய் சாப்பிட்டுற உபவாசம் இருக்க அடிமை தொழில் அருமையான தேவைய பிள்ளைகளே எத்தனை பேர் இந்த வகையாக இன்று இருக்கிறதை நாம் காணுகின்றோம் நமக்கு ஒரு கண்ட்ரோலிங் வேணும் இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் என்னுடைய தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை நான் இழந்து போக மாட்டேன் என்ற நிலையில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கத்துடைய வேதம் சொல்லுகின்றது யோகா நிலதி சுசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாக்கியத்தை ஒருவர் அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லவர் சொன்னார் அதாவது போதனை செய்யும் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை என்று சொன்னார்கள் நாங்கள் வந்து ஆபரக சந்ததிகள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் சொல்லும்போது என்ன சொன்னார் பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமை அடிமை பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார் நீங்கள் அடிமைகள் வேறு யாருக்கு அடிமையில் இருக்கலாம் பாவத்துக்கு அடிமைகளாயிருக்கின்றீர்கள் பேர் சாதாரண பொடி சாதாரண புகைப்பிடித்தல் எத்தனை பேர் விட இருக்கின்றார்கள் அதுக்கு அதற்கு அடிமை அந்த நேரம் வந்தவுடனே அவர்களை அங்கே கொண்டு செல்கின்றது அந்த அது இவர்களுக்கு எஜமானாக மாறி விடுகின்றது அவர்கள் இவர்கள் அதற்கு அடிமைகளாக மாறி விடுகின்றார்கள் அருமையான தேவண்ட பிள்ளைகளே நாமும் அதாவது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகியோ அதாவது எழும்பி நின்றால் என்னன்னா எழும்பி இவ்வளவு நேரம் பாவரிக்கை செய்வார்கள் என்று எண்ணத்தக்கதாக என்ன நாம் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளேதான் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கின்றோம் அது அருமையான தேவண்ட பிள்ளைகளே பாவம் செய்யும் மனநிலையை நாம் கலைந்து விட்டு இச்சை என்கிற இந்த பாவத்திலிருந்து பெற்று கத்தியோகம் வாக்கியத்தை ஒருவர் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியம் இப்போ பண்ணுவான் தேவனுக்கு மத்துக்குரிய மனிதர்கள் நிற்கத்த கால இடத்தில் நிற்கிறார்கள் பழகத்தகாத இடத்தில் பழகிறார்கள் இவர்கள் மறைமுகமாக பாபத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று சிறியவர்களுக்கு தெரிந்தாலும் இவர்களை அற்பமாக எண்ணுவார்கள் என்று நான் பார்க்கிறேன் என்று பாருங்க அதாவது புரஜாதிகளாக இருக்கட்டும் புரஜாதிகளாக இருக்கட்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளை கண்டவுடனே அவர்களுக்கு ஒரு பயம் மனதில் இருக்கிறது நாம் காணுகின்றோம் மனதில் இருக்கிறது நம்மை கண்டவுடனே வேட்டியை மடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவர் தொற்று புகைப்படிக்கிறவங்க கையை பின்னால வைத்து விடுறது இப்படிலாம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அல்லவா அதாவது இந்த வாழ்க்கையிலே தேவனுக்காக சுத்தமாக பர்சுத்தமாய் வாழுகின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பு இந்த பூமியிலே உண்டு என்று நாம் காணுகின்றோம் ஒரு விலையேறப்பட்ட தைலம் பரிமள தைலம் அது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஜாடியில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்கை அதனுடைய வாயை திறந்து வைத்திருந்தால் உள்ளே ச ஈக்கள் விழுந்து சத்து போகும் செத்து போய் அந்த வெளியேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை நாரி கட்டுப்போகப்படுகிறது போல ஞானத்திலும் கணத்திலும் அதிகாரத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப அவனை கெடுத்து போனோம் என்று வேதம் சொல்கின்றது அருமையான தேவிய பிள்ளைகளே நாமும் தேவாலயத்துக்கு வருகின்றோம் நம்ம எல்லாரும் வெள்ளையோட தரித்து பைபிளோடு ஆலயத்துக்கு வருகின்றோம் நம்மை அநேக கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது நம்முடைய உடல்நிலைகளை என்னுடைய பார்வை நம்முடைய ஜீவியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது பார்க்கிறது பார்த்தியவர்கள் தேவ ஜனங்கள் என்று கண்டுகொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக தேவன் நம்மை பார்க்கிறார் பாருங்க நாம் இந்த ரூமுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே ஊட்டப்பட்ட இந்த கதவு எல்லாம் பூட்டி விட்டு நான் உள்ளே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது மற்ற யாருக்கு தெரியாது நம்மை பார்க்கிறது பரலோக பார்க்கிறது தேவன் பார்க்கிறார் தேவ பார்க்கின்றார்கள் கடந்து போன பர்சுத்தவான்கள் நம்மை பார்க்கின்றார்கள் ஆவியில் இருக்கிற எல்லாருமே நம்மை பார்க்கின்றார்கள் நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள் ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய பார்வைகள் நினைவுகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும் அலையிலோயா அலேலோயா பிறருக்குள்ள ஒன்றையும் நிச்சய என்று இறைவாக்கு நமை பார்த்து சொல்லுகின்றது அது மகாபெரிய கொடுமையான ஒன்று மனிதனுடைய உயர்வை மதிப்பை அவனுடைய ஸ்தானத்தை அவருக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையை கெடுத்து போடுகிற இருக்கிறது அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கத்தடைய திருவாக்க நம்மை பார்த்து சொல்கின்றது நன்றி செலுத்துகிறேன் மய்மை உண்டாவதாக அருமையான தேவண்ட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் உடனே அதை அழித்து விட வேண்டும் எனக்கு இந்த புரோக்கரங்கள்லாம் எழுதுறதுக்கு லண்டன்ல இருந்து வந்த நம்முடைய மகாவதி ஒரு போர்டு வாங்கி போடுற அப்போ அதுல அந்த புரோக்கரம் முடிந்த உடனே அது கைகொண்டும் அழித்து விடலாம் உடனே அழித்து விட்டால் அது பிறகு நம்ம எழுதி கொள்ளலாம் அதே மாதிரி அது இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் வாழுகின்றோம் நம்முடைய இருதயத்தில் தீமைகள் எழுதப்பட்டு விட்டாலும் உடனே என்ன செய்யணும் அழிச்சிடணும் அது அதில் இருக்கக்கூடாது உடனே அழிக்கணும் அதுக்கு தேவ நமக்கு நல்ல பிரமாணங்களை தந்திருக்கிறார் அதை அப்போ சில பரிசு தொ சொல்லும்போது ரோமா புரியாருக்கு நிறுவனம் எழுதும்போது ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கும் அடிமைகள தேவனுக்கு அடி ஆனீர்கள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக முன்னே நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் இப்ப அடிமை தரத்துக்கள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது அப்படிப்பட்ட தாக்குதல் அந்த உபதேசத்தின் மூலமாக தேவனுடைய தேவ நமக்கு தந்திருக்கிற அந்த உபதேசத்தை நாம் கீழ்ப்படுகிறதுனால நமக்கு என்ன கிடைக்குமா பாவத்தில் அந்த விடுதலை நீதிக்கு அடிமைகளாகிறோம் பரிசுத்தமாக கிடைக்கும் சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் விடுதலை இடத்துல பாவம் அழிக்கப்பட மாட்டாது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல பாஸ்ட் நம்முடைய பாஸ்டகம் உபதேசம் ஏற்பட்டது இந்த உபதேசத்தை வைத்து அதாவது பாபரிக்கை என்கிற உபதேசத்தை அவர் மறுத்து பேசினார் மறுத்து பேசிக்கொண்டே இருக்கும்போது சொன்னார் அதாவது சில ஆவியில் சில வரும்போது நான் போய் இந்த ஒரு சாதியா இருக்காங்க அவங்களுமே அறிக்கை செய்வேன் அவர் சொன்னார் அந்த சாதையா வந்து நம்மட்டை அறிக்கை செய்திருக்கிறார் அவர் அடிக்கடி வருவார் பாவரிக்கை செய்வதற்கு வள்ளி ஒரு தேடி வருவார் அருமையானவர்களே சாதுவா இருந்தாலும் சரி வயதானாலும் சரி பாவம் இந்த மனிதனை விட்டு விலக இல்லை ால் உபதேச சட்டத்துக்கு ஆவியின் பிரமாணத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த விடுதலை அந்த பாவத்தை கத்தர் அழிக்கிறார் சுத்திகரிக்கிறார் அதாவது முதலாதிகார ஒன்றியவான் முதலாளிகார ஒன்பதாவது வாக்கியத்தில் சொல்லும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை அதற்கு நான் உட்படும் போதுதான் நமக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கின்றது அது அப்படினால் இந்த உலகத்தில் வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில் சில தாக்குதல்கள் சில பார்வைகள் எண்ணங்கள் சில மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அருமையான சத்தியத்தை வளர்ந்து மரணத்தை பிறப்பிக்கிறதாக இருக்கு ஒரே நாள் நடக்கிறது இல்லை சிலர் சபையிலிருந்து காணாமல் போயிருக்காங்க பாருங்க ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்ல படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் உருவாகி ஒரு நாள் அவர்களை அப்படி ஆக்கி விடுகிறது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு உன்னதமானது அலையலோயா உன்னதமானது ராஜாக்களாக ஆசிரியர்களாக இருக்கும்படியாக கத்தனம்மை அழைத்திருக்கின்றார் நாம் பரலோகத்தில் யாரையும் அறிந்து புதிய பாட்டை பாடப்போகின்றோம் நித்தியானந்தமாக தேவனோடு உதாவி உறவாடு தேவனோடு மகிழப் போகின்றோம் அப்படிப்பட்ட காலத்திற்காக கத்தனமே ரட்சித்திருக்கிறார் நம்ம பரசுத்தாவினாலே முத்தரித்திருக்கின்றார் நம்மை அழைத்து சில இயேசு வரப்போகின்றார் ஹலேயா ஹலே அலுயா ஆனால் அவை பார்த்த கத்தனை வார்த்தை சொல்லுகிறது பிறர்க்குன்ற பிறர்க்குரிய ஒன்றையும் பிறருக்குரிய பொருளை பிறருக்குரிய வயலை இச்சிக்காது பிறருக்குரிய வீளை இச்சைக்காது பிறருக்குரிய பிள்ளைகளை இச்சிக்காது பிறர் மனைவி இச்சிக்காது பிறரை இச்சிக்காது பிறருக்கு வார்த்தை சொல்லுகிறது சாதாரணமாக பார்த்தோம் எண்ணினோ விட்டோம் என்றல்ல இது பதிவாகி லென்ஸ்ல பதிவாகி அது உதயம் ஆகிவிடுகிறது ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க ஆணி ஆடி மாசம் காற்று ஓரம் அடிக்கும் போது சொல்லுவாங்க காற்று ரொம்ப அடிக்கிறதுனால இந்த மருசம் சார மழை ஜாஸ்தியாக இருக்கும் சா காற்று அடிக்க அடிக்க தான் மழை கருவேறும் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய காற்று அடிக்கணும் அப்படியே மேகம் சோழும் மழை சோறு என்று பெய்யும் இதை நாம் பார்த்துருக்கின்றோம் அருமையான தேவடி ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணம் அப்படினாலே நம்ம உண்டாகிற தேவனுக்கு பிரியமில்லாத மீறுதல் இச்சை என்கிற ஒன்றுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது அது நம்ம இதை பதிவாகி கருவாகி உருவாகி விடுகிறது அதை உடனே உபதேச சட்டத்தை கொண்டு நம்ம அதை மாற்ற வேண்டும் உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்பளிந்து அறிக்கை செய்து நாம் ஏசுவத்தினால் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று திருபாக்கம் சொல்கிற அப்படினாலே ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் மூன்றாவதாக யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாய்க்கின்ற ஒருவர் வாசிக்கலாம் யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது கொள்கையில் நேர்க்கையான ஒரு பாபனோரு சால்வியையும் இருநூறு வெள்ளி சேர்க்களையும் 50 சேர்க்கலை நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகளின் கூடாரத்தில் வழிநடத்தி போது எரிகோப்பட்டன அதை கடந்து போக முடியாது எப்படி இருக்கும்போது கத்தரவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் அந்த பிரகாரம் அவர்கள் ஏழு நாள் அந்த கோட்டையை சுத்தி வந்து ஏழாவது நாள் பெருந்தொழியாக கத்தரை முளை கத்தரை மகிமைப்படுத்தினோது இடி விழுந்தது கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தார் அதாவது இந்த பட்டணத்தை பிடிப்பீர்கள் வழி நடத்தப்படுவீர்கள் உள்ள அக்கினால் வேகாத பொன் பொருள்கள் ஒன்றையும் நீங்கள் எடுக்கக்கூடாது அது கர்த்தருக்குரியது அது கர்த்தருக்குரியதாக சேரப்பட வேண்டும் அது யாரும் இச்சித்து எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் கலையிலு யோசுவாது ஜனங்களுக்கு போதிட்டார் அதாவது அந்த பட்டணத்தில் தீக்கு இரையாகாமல் இருக்கிற பொருள் எதுவோ அதெல்லாம் கர்த்தருக்குரிய என்று சொல்லியிருந்தார் அதை அங்கே ஒரு மனிதன் நிச்சயத்தை எடுத்து விட்டார் இதனால் இஸ்ரேல் பாலைத்துக்குள்ளே தோல்வி ஏற்பட்டது என்று நாம் காணுகிறோம் அவர்கள் அடுத்து ஆயி பட்டணத்தை பிடிக்க மனித ஆலோசனை பெற்றதை பிடித்தார்கள் அப்புறமாக சிலரை விட்டு வேக பார்த்தார்கள் ஆயி பட்டணத்தை அவர்கள் சின்ன பட்டணம் ஆனபடினால அது ரொம்ப எல்லாரையும் போட்டு அழைக்க வேண்டாம் ஒரு மூவாயிரம் பேர் போனால் போதும் என்று போனார்கள் அங்கே சிலர் பட்டு விழிந்து மறித்து போனார்கள் இஸ்ரேல் பாலைத்துக்குள்ளே தோல்வி ஏற்பட்டது என்று நாம் காணுகின்றோம் கேள்விப்பட்டவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் என்று துணைகரம் கொண்டு போர் புரிவ வருவார்களே நான் என்ன ஜனங்களுக்குள்ளே பாபம் பிரவேசித்திருக்கிறது ஒரு மனிதன் நிறக்குரிவர்களை எச்சித்து எடுத்திருக்கிறார் கோத்தரவாரியா கண்டுபிடிக்கும் போது ஆக அனுடைய பரம்பரை வந்தது இப்படி அவனை கூப்பிட்டு கேட்ட போது சொன்னான் நான் இந்த பிரகாரம் இதில் தேவனுக்கு தேவனுடைய கட்டளையை மீறி தேவன் எடுக்கக்கூடாது விரும்பக்கூடாது என்ற பொருளை இச்சித்து எடுத்தேன் கூடாரத்தின் அடியில் அது பதிந்து இருக்கிறது என்று சொன்னான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதனால் என்ன உண்டாகும் அதாவது ஒரு மனிதன் தகாதவைகளை இச்சித்து தேவ கட்டளையை மீறி தேவனுக்குரியவைகளை வஞ்சித்து எடுக்கும்போது அங்கு என்ன ஏற்படுகிறது குடும்பத்திலே தோல்வி அவன் போகிற இடத்துல வேலையிலே தோல்வி போகிற ஐக்கியத்திலே தோல்வி எல்லா இடங்களிலும் தோல்வி ஏற்படுகிறது நாம் காணுகிறோம் அவன் உள்ளதை ஒத்துக்கொண்டான் அதை மாற்றிய உடனே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே உண்டான அந்த தோல்வி மாறிவிட்டது என்று நாம் காணுகின்றோம் அலையிலோயா அலேலோயா அது அப்படினால தேவனுக்குரியவர்களே வஞ்சிப்பது அது ஆண்டவராயம் கொடுத்திருக்கின்ற மாட்டேனோ என்று அதனால் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது தோல்வி நெருக்கம் என்று சொன்னால் ஏன் என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஏன் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே இந்த மனிதன் கர்த்தருக்கு எடுத்தான் அப்போ சொல்லவழின் புத்தகத்துல ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கின்ற போது இங்கே ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள அவைகளை இச்சித்து எடுப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக அங்கே தோல்வி ஏற்படுகிறது நாம் காணுகின்றோம் மேலே இருந்து நாம் படித்துக் கொண்டே வருகின்றோம் தன்னுடைய இச்சையினாலே ஸ்தானத்தை இழந்தான் ஆதாமு தங்களுடைய இச்சையினாலே தேவ கற்றளையை மீறி அவர்கள் தெய்வீக ஐக்கியத்தையும் உறவையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான சலாக்கிய பாக்கியத்தை தோட்டத்தை இழந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் இங்கே இப்படி நான் வாசிக்க கேட்கின்ற இவைகளிலே இந்த ஆகான் என்று சொல்லப்படுகிறவன் தேவ கற்றளையை மீறி ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ சுடைய பாதத்திலே வைத்தான் அவனை நோக்கி அனனியாவே இதற்கு கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியான இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான நிரப்பினது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நீ மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னார் இந்த அனநியா சத்தினால் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தேவனுக்குரியவர்களை தேவனுக்கு என்று நேர்ந்து கொண்டவர்களை இச்சித்து எடுத்துக்கொண்டார்கள் இதனால அவர்களுடைய வாழ்க்கையிலுடான தோல்வியை நாம் பார்க்கின்றோம் அருமையான தேவையான பிள்ளைகளை எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கற்றுடைய வார்த்தைகள் அவைகளெல்லாம் தேவனால் உரைக்கப்பட்டவைகள் தேவைய தர்சன வார்த்தைகள் என்று நாம் காணுகின்றோம் ஆனபடினால் அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டபடினால் வஞ்சித்து எடுத்துக்கொண்டபடியினால் என்று கற்றை வார்த்தை சொல்லுகின்றது ஆனபடினால காருக்கு முன்னாலே பேதற்கு முன்னாலே அவன் விழுந்து ஜீவனை விட்டான் என்று வேதம் சொல்கின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆகான் என்று சொல்லப்படுகிறவன் தேவனுக்குரியவளை சித்து எடுத்துக்கொண்டபடினாலும் அவனோடைய குடும்பமும் அழிந்து போனார்கள் என்று நாம் காணுகின்றோம் தேவாசிர்வாதம் மனிதனுக்கு எவ்வளவு நவமாக கிடைக்கின்றது அண்டவராக இதனுடைய கற்றளையை மீறுகிறது தேவனுடைய தண்டனைக்குரியவைகளாக இருக்கிறது என்று கற்றுடைய வார்த்தை சொல்லது தேவனுக்கு மயமே தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள இச்சே என்கிற ஒன்றே நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடாது சிறுவயில் ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் நேராக வழி என்று நாம் காணுகிறோம் காரானுக்கு நேராக அவர்கள் வழி நடந்த போதிலும் இச்சே வெறுக்காமலே வழிந்த காணாமுக்கு நேராக ஆனால் அவர்கள் இச்சையை வெறுக்காமல் அவர்களை மனதிலேயே வைத்து கொண்டு பழைய பழைய அனுபவித்த அனுபவித்த அந்த இன்பங்களையே மனதில கொண்டு அங்கு அடிமைகளாயிருந்தாலும் அங்கே அவர்கள் சுத்திரவதை செய்யப்பட்டாலும் அங்கே அவர்களுக்கு பல படிகள் இருந்தாலும் அவர்கள் விரும்பினார்கள் விரும்பினைகளை செய்தார்கள் ஆனப்படினாலும் வைத்திருந்தார்கள் என்று சங்கீத எழுபத்தி எட்டுல விதமாக பார்க்கிறோம் சங்கீத எழுபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை வாசல் செய்யலாம் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை வெறுக்கவில்லை அவர்களுடைய இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் பழுத்தவர்களை சந்தரித்து அடையாளங்களை இவர்கள் பார்த்திருந்த போதிலும் இவர்கள் வழியில அவர்களுக்கு சத்துருக்களை எல்லாம் தேவர் முறையடித்திருந்த போதிலும் தண்ணீரை கொடுத்திருந்த போதிலும் இரண்டாக பிரித்திருந்த போதிலும் அற்புதங்களை எல்லாம் கண்டவர்கள் மாசம் சாப்பிடணும் செய்ய முடியுமா என்கிற இந்த மாதம் கர்த்த கொடுத்தார் கொடுத்து விட்டு என்ன சார் பலில் இருக்கிற இறைச்சியை எடுக்கிறதுக்குள்ளாக அவ்வளவு மாண்டு போனார் என்று நாம் காணுகிறோம் விச்சை என்பது மகாபெரிய பாவம் விச்சை என்பது மகாபெரிய பாவம் அது தேவனை வஞ்சிக்கிற அது தேவனுக்குரியவர்களை வஞ்சிக்கிற நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கற்றடை வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது இச்சிருப்பாயாக அவர்கள் வழி நடந்து போன போதிலும் இச்சையை விடவில்லை சங்கீத நூற்றி ஆறு பதினாலு பதினைந்து வசனங்களை நான் வாசிக்கின்ற அங்கே அவர்கள் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகவே வழி அடைந்தார்கள் அலைந்து தெரிந்தார்கள் என்று எழுதியிருக்கிறேன் ஆகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் தேவனுக்கு மயிமை உண்டாவதா ஆத்மாவில மேல இழைப்பார்கள் இல்லை என்று நாம் காணுகின்றோம் அவர்கள் வனாந்திரத்தில் வழிநடத்து வந்த போதிலும் அற்புதங்கள அடையாளங்களை அவர்கள் கண்டிருந்த போதிலும் இருந்தார்கள் ஆத்துமாவில் என்ன இல்லை இழைப்பார்கள் ஆத்மாவில் இழைப்பை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறார் தேவருக்கு கேட்டதை கொடுப்பார் ஆசிரியர் பெயரை நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு திருமண காலம் வந்தபோது அவர் பெரிய பட்டதாரி அவர் ஜெபம் பண்ணினார் அந்த பெரிய எண்ணெய் போக படித்தவர் பெண்ணு வேணும் நல்லா அழகாக இருக்கணும் நிறையா பணம் கொண்டு வரணும் அந்த ஜெபம் அதே மாதிரி அவருக்கு கிடைத்தது நாங்கள் அவரை சந்திக்கிற காலத்தில் எங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அந்த அம்மா இவரை மதிக்காது அந்த அம்மா இவர் சொல் கேட்காது இப்படியெல்லாம் இருக்கிறது சூழலில் உச்சகட்டத்தில் இருக்கும்போது தான் அவர் நம்ம சபைக்கு வந்து வரக்கூடிய ஸ்டேஞ்ச் இப்போ அவரு தனியாக இருக்கும்போது சொன்னார் ஐயா நான் இதுவரைக்கும் ஆண்டோடத்தில் என்னென்ன கேட்டேனோ அத்தனை எனக்கு தந்திருக்கிறார் இந்த திருமண நேரத்திலும் ஆண்டோடத்தில் இப்படி தான் கேட்டேன் ஆண்டு படித்த பெண் அழகான பெண் பணம் கேட்டேன் அதே மாதிரி தந்தார் நான் ஒன்றை கேட்க விட்டேன் கேட்காமல் விட்டுட்டேன் என்னத்தை விட்டு குணமுள்ள பெண் வேணும் கேட்கிறேன் அதை கேட்கல ஆனால் நான் அதை மற்ற நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார் ஆண்ட இவருக்கு என்ன வளாந்திரத்தில் என்ன ஆதாரம் இறைச்சி வேணும் இறைச்சி வேணும் இறைச்சி வேணும் கேட்டான் கேட்டதெல்லாம் கொடுத்தார் ஆத்மா ஒரு இழைப்பை அனுப்பிவிட்டார் என்னை நாம் கணக்குனா ஆத்மாவில் அமைதி இல்லை சமாதானம் இல்லை வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை அருமை அவர்களே இச்சுத்தவைகளெல்லாம் கிடைக்கலாம் ஆத்மாவில் அமைதி தேவன் அங்கே மாட்டார் தேவன் விலகி அந்த வாழ்க்கையில் ஆத்மாவில் அமைதி இழைப்பார்கள் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா கண்ணமூடி தேவமணியுடைய தேவ ஐக்கியத்தை தேவ பிரசனத்தை பார்க்க வேண்டுமா தேவியடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமா எப்பொழுதுமே உலகத்திலே சமாதானம் ஊற்றெடுத்து பாய வேண்டுமா நாம் இச்சை என்கிற இந்த தீமை விட்டு விலகி நம்மை காத்துக்கொள் இல்லையிலா நம்முடைய முடிவு மேன்மையாக இருக்கும் இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அப்படி வாழ்க்கையில் பல காரியமாக விரும்புகிறது நமக்கு கிடைக்காமல் இருந்தாலும் நாம் அடையப் போகிற ஆனந்த பாக்கியம் மகா பெரியது ஹலோயா அந்த பாக்கியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது அப்படினால் அவைகளை மனதிலே கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் முறையில் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறதோ அவைகளை தேவன் கொடுத்திருக்கிற உபதேச நாம் கீழ்ப்படுத்தியது ஆவியின் பிரமாணமாகிய தேவனுடைய வசனம் நமக்கு தெரியும் அவைகளை கை விடுதலை பெற்றுக் கொள்வோம் ஹலையலோயா அந்த ரூபனைப் போல நாம் சேஸ்டர் புத்திரமாக இழந்துவிட வேண்டாம் அந்த ரூபனைப் போல தேவ் நம்ம வைத்திருக்கிற அந்த ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை நாம் இழந்து போக வேண்டாம் அண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை ஆளுக செய்ய நம்மை அழைத்திருக்கின்றார் நம்மை ரட்சித்திருக்கின்றார் அந்த பதவியை நாம் காத்துக்கொள்வோம் ஹலையலோயா சிறு ஜனங்கள் எகிப்த விட்டு புறப்பட்டார்கள் வழியில் அற்புதங்களை கண்டார்கள் ஆனால் அந்த லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்களிடமத்திலே ரெண்டு பேர் தான் கானானை சுதந்திரித்தார்கள் என்றால் காண மற்றவர்கள் இச்சே விடவில்லை இச்சே வெறுக்கவில்லை இச்சையோடுதான் மோசையை பின்பற்றி சென்றார்கள் அவ்வளவு பெரிய பெருந்தலைவராகிய முகமுகமாய் தேவனை பார்த்தது மோச பின்பற்றி கொண்டிருந்த போதிலும் இச்சே விடவில்லை அது இருந்தபடியால் அவர்கள் அந்த கானாக்குள் போக முடியாமல் என்று நாம் காணுகிறோம் ஆனால் கத்திரை வாழ்க்கை நம்ம எச்சரிக்கிறது வாசிக்கலாம் அப்போ ஒன்று வருந்திய பத்தாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் ஒரு வாசிக்கலாம் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சாதபடிக்கு இவைகள் நமக்கு திருத்தாந்தங்களா இருக்கிறது பழைய பாட்டில் தான் என்ன புதிய நமக்கு என்ன எழுதியிருக்கிறது எச்சரிப்பு உண்டாக முடியாது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு பழைய பாட்டில் நடந்தது புதிய அப்படி இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அது நமக்கு எச்சரிப்பாகத்தான் எழுதியிருக்கிறது அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அப்போ சிலாயிரசுத்த பவுல் அதற்காக பிரயாசப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் அவர் கடைசியில் என்ன சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் போராட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக நீதின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் அந்த பதவி கிடைக்கும் அந்த கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆளுகைப்பவர் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அருமை பிள்ளைகளே அவர்கள் இச்சித்தது போல நாம இவை நமக்கு திருஷ்டாந்தமும் எச்சரிப்புமாக எழுதப்பட்டிருக்கிறது ரூபனை நாம் எப்பொழுது மனதில் நினைத்துக் கொள்வோம் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான் என்னுடைய தம்பிமாராகிய இரண்டு பேரும் அந்த ஆள்கைப்பவரையும் அந்த இராஜாதிபத்தியத்தையும் அந்த சிர்டபுத்திர பாகத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் காணகிறோம் இல்லையிலொய்யா இல்லையிலொய்யா அவன் அப்படினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மிகவும் கவனமாக பார்த்தார் தேவனோடு உருவாக்கப்படும் தேவ சாயலில் படைக்கப்பட்ட தேவ மன்னியர்கள் தேவன் சொன்ன வார்த்தை மீறி பொல்லாங்கானவைகளை அவர்கள் இச்சித்தபடினால் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை இச்சித்தபடினால் பறித்தபடினால் புசித்தபடினால தேவ ஐக்கியத்தை இழந்துவிட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம் மூன்றாவதாக தேவனுக்குரியவைகள் யாரும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அது தேவனுக்குரியவைகள் என்று சொன்னபோது அதை இச்சித்து அவன் எடுத்துக்கொண்டபடினால அவனுடைய சந்ததிகளும் அழிந்து போனாரி அந்நியாசத்திரால் போன்றவர்கள் தேவன்கூடமாக போய் சொல்லி தேவனுக்காக வைக்கப்பட்டவர்களை வஞ்சித்து ஒரு பாகத்தை அவர்களும் அப்படி ஆனாரி என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு வீரலாம் திருஷ்டாந்தம எச்சரிப்பு உண்டாக நாமும் போலாங்க இச்சிக்காதபடி நாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள ஆகப்படும் எத்தனை பேர்கள் இந்த வார்த்தையை மனதில் வைத்திருக்கிறீர்களோ முயற்சி பண்ணுவோம் அதற்காக நாம் பிரயாசப்படுவோம் அவர்களைப் போல என்னுடைய வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவர் ஏ மனிதர்கள் மகிமையை சுதந்திரத்து கொண்டவர்கள் உண்டு அந்த ஸ்தானத்தை நானும் அடைய வேண்டும் என்னை ராஜாவும் ஆசாரியருமாக ஆய் இருக்கிறீர் அந்த பதவிக்கு கொண்டு போக போகிறீர்கள் அது நான் தோல்வியடைந்து இச்சை என்கிறதை என்னை விட்டு எடுத்து போடும் அது என்னிலே வேண்டாம்